வணக்கம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதறிவு புயலுக்காக நேற்றைய புதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று இரண்டாம் உலக தமிழர் பொருளாதார மாநாடு துபாயில் நடைபெற்றது இரண்டு இந்தியாவில் அறுபத்தி செஸ் கிராண்ட் மாஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் லியோன் மென்டன்கா மூன்று இந்தியாவில் நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கீழ் துணை குழுக்கள் இயங்குகின்றன இனி இன்றைய கேள்விகள் உங்களுக்காக வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு என்ற அமைச்சர்கள் மட்டத்தில் ஆலோசனை குழுவை அமைத்துக் கொண்டுள்ளது இரண்டு இந்தியாவின் தலைமை தேர்தல் கமிஷனராக பதவியேற்று இருப்பவர் யார் மூன்று இந்திய கடற்படை தனது எத்தனை போர் கப்பல்களை ஆப்ரேஷன் சமுத்திர சேது சேதுவில் பணியமர்த்தியுள்ளது நன்றி